ஆலோசனை கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கோழி மூளை chicken brain வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் ஏழாம் அத்தியாயம் முதல் 10 வசனங்கள் இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதையாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதயாவுக்கு போம் பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாததைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்று சொல்லி இவைகளை அவருடனே சொல்லி பின்னும் கலிலையாவிலே தங்கினார் அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் மனப்பாட வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் எனவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள் You were once darkness பட் நவ் யூ ஆர் லைட் இன் த லால்ட் live as children of light. நாம் அறிவை வளர்த்து கொள்வதற்கு இறைவன் எதிராளி அல்ல ஆனால் நித்திய வாழ்வு என்பதற்கு மேலாக அனித்திய அறிவு என்பதை வைக்க அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் ஆன்மீக வாழ்வற்ற ஜென்மீக அறிவு நாசமே நம்ம தெரியும் ஆண்டவர் இரண்டு முக்கியமான மரங்களை தம்முடைய தோட்டத்திலே வைத்தார் ஒன்று அறிவு தரும் மரம் இன்னொன்று வாழ்வு மரம் வாழ்வு மரத்தை தொடக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை அறிவு மரத்தை தொடக்கூடாது என்றுதான் அறிவு மரத்தில் கனியை பதித்து பிசிக்கக்கூடாது என்றுதான் அவர் சொல்லியிருந்தார் மனிதன் அறிவு மரத்தை முதலாவது சோதித்து ருசித்து பார்த்தபடியால் வாழ்வு மரமும் அவனுக்கு கிடையாமல் போயிற்று வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால் அறிவுக்குப் பின் வாழ்வு வாழ்வைற்ற பின்னரே மனிதனுக்கு அறிவு வேண்டும் வாழ்வு இல்லையேல் அந்த அறிவு அவனுக்கு வெறும் இருமாப்பைத்தான் உண்டாக்கும் ஆன்மீக வாழ்வற்ற ஜென்மீக அறிவு நாசமே கடவுளுக்கு முன் அஞ்சி நடப்பதாலேயே ஞானம் கிட்டுகிறது எனவேதான் நீதிமொழிகள் ஒன்றியலிலே வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே அதுதான் ஜீவன் அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் வாழ்க்கையின் வழக்கமான காரியங்களில் தீர்மானம் எடுக்க பொது அறிவையும் தெரிந்த தகவல்களையும் பயன்படுத்துவதில் தவறில்லை ஆனால் முக்கியமான காரியங்களில் இறைச்சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வெறும் அறிவு சார்ந்த அலசல் பாதகமாயிருக்கும் ஏன் தெரியுமா ஆண்டவர் சொன்னார் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல ஏசாய ஐம்பத்தி ஐந்து காரியை பகுத்தாராய்ந்து விவாதிப்பதில் there is nothing wrong in analyzing and discussing matters. ஆனால் நமது சிந்தனா சக்தியை மட்டுமே பயன்படுத்தி நெடுநேரம் தீர்மான பள்ளத்தாக்கிலே நாம் இருந்துவிடக் கூடாது வெறும் புலனறிவு இறைவனது வழிகளை புரிந்துகொள்ள போதாது நாம் தரிசித்தோ வேறெந்த புலனறிவை கொண்டோ விசுவாசித்தே நடக்க வேண்டும் என்று இரண்டு குரந்தையர் ஐந்து ஏழிலே அறிவுறுத்தப்படுகிறோம் அப்பொழுதுதான் நமது வழிகள் எல்லாவற்றிலும் நாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாயிருக்க முடியும் ஒன்பதாம் வசனத்தில் அப்படி இருக்கிறது நமது சொந்த புத்தியை சார்ந்திருப்பது ஆபத்து தேவனை நமக்கு தெரியாத எதிர்காலத்திற்காய் ஆபரகாமை போல நம்புவதுதான் பாதுகாப்பு ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் பாதுகாப்பு அதிகம் என்றும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்றும் திருமறை போதிக்கிறது உண்மைதான் ஆனாலும் அளவுக்கு மீறி பிறரோடு ஆலோசனை பண்ணிக்கொண்டிருப்பதும் நம்மை குழப்பி விடலாம் நமது உள் மனதில் ஆண்டவர் பேசுவது வேதத்திற்கு இசைவாய் அமைகிறது என்பவுடன் காரியத்தை அதோடு நாம் நிர்ணயித்து விட வேண்டும் மறுபடி சொல்கிறேன் நமது உள் மனதில் ஆண்டவர் பேசுவது வேதத்திற்கு இசைவாய் அமைகிறது என்பவுடன் காரியத்தை அதோடு நிர்ணயித்துவிட வேண்டும் இயேசு தமது நண்பரின் சகவாசத்தையும் சீடர்களின் ஐக்கியத்தையும் வெகுவாய் மதித்தார் ஆனால் தமது பிதாவின் வழியில் செல்லாதிருக்க எவர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை அடையாளம் காணவும் விழிப்புடன் இருந்தார் சிலுவையற்ற மார்க்கம் ஒன்றை சிபார்சு செய்த பேதுருவை சாத்தானே என்று வன்மையாக கண்டித்தார் பிரபலத்திற்கும் பகட்டிற்கும் அவரை உந்தி தள்ள தமது சொந்த சகோதரர் சொன்ன போதும் தந்தையானவரின் வேலையை அறிந்து திருப்பணி செய்வதின் மாட்சிமையை உணர்ந்து அவர் அமர்ந்திருந்தார் தங்களது நண்பரோடும் இனத்தாரோடும் பேசிக்கொண்டே இருப்பதாலேயே அநேகர் அருட்பணி அழைப்பிற்கு கீழ்படியாமல் இருக்கின்றனர் என்ஜினியர் வேலையை விட்டு எஜமானரின் பணியில் முழுமையாய் ஈடுபட தீர்மானித்து என் மனைவியோடு பகிர்ந்தபோது அவளது பதில் என்ன தெரியுமா முன்பு ராஜினாமா செய்துவிட்டு பின்பு பெற்றோரிடம் சொல்லுங்கள் இதுவல்லவா ஆலோசனை அறிவுக்கனிக்கு பதிலாக வாழ்வுக்கனியை சாப்பிட்டிருந்தால் மனிதன் பரதீசை இளந்திருக்கமாட்டானே gods foolishness is wiser than man's wisdom god's weakness is stronger than man's strength ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள் எனவே ஒளிபற்ற மக்களாய் வாழுங்கள் you were once darkness but now you are light in the lord live சில்ட்ரன் ஆஃப் லைட் எங்கள் மகாபிரிய தேவனே அருமையான உடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதத்திற்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த திருச்சபையினருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு நீர் எங்களை தெளிவாக இருதயத்தின் ஆழத்திலே ஆவியானவர் என்று திருவசன வெளிச்சத்தாலும் நட நீரங்களை நடத்தும் பொழுது மறுபடியும் மக்களோட அளவுக்கு மீறி நாங்கள் பேசிக்கொண்டே இருந்து காரியத்தை குழப்பி விடாதபடி கர்த்தாவே உங்களுடைய தெளிவான நடத்துதலுக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னீரே உம்முடைய கண் சிமிட்டலுக்கு கூட நாங்கள் உடனே கீழ்ப்படிய நீரங்களுக்கு கற்றுத்தார் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஒரு காலத்திலேயே நாங்கள் இருட்டிலே இருந்தோம் ஒளி என்றால் என்னவென்று தெரியாது இப்பொழுது நீர் ஒளிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர் ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும் கர்த்தாவை இடதுபுறம் வலதுபுறம் நாங்கள் சாயும் பொழுது பின்னால் இருந்து வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கும் என்று நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வாக்கு இருப்பதால் தைரியமாக முன் செல்ல நீர் எங்களுக்கு உதவி தாரும் அழைப்பிற்கு இன்னும் கீழ்படிய மறுத்து மக்களோடே பேசி பேசி பேசி காலத்தை கழித்து கொண்டிருக்கிற வாலிபருக்காக நங்கையருக்காக நான் ஜெபிக்கிறேன் சீக்கிரமாக மதில் மேலுள்ள பூனை போல் இராதபடிக்கு ரெண்டில் ஒன்றை தெரிந்து கொண்டு ரெண்டு நினைவுகளால் இன்னும் குந்தி குந்தி நடக்காதபடி கர்த்தாவே தேவனை சேவிக்க அவர்கள் வீறு கொண்டு எழுந்து வர கர்த்தர் செய்வீராக உங்களுடைய கருத்து ஒவ்வொருவரையும் ஒப்பு தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே Amen